சிறப்பேரையர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இதை தொடர் நிகழ்ச்சிக்கு வருவெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை கந்தகோட்டத்து அடியார் திருக்கோட்ட திரு வழிபாட்டு சங்கத்தின் செயலாளர் திரு வித்யானந்தம் அவர்கள் திருவிளக்கையற்றி துவங்கி நல்ல திருச்செந்தூர் தேவா தேவத்திறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தைப் பாரா மகிழ்ந்து முனைத்தாயர் பரவிப் புகழ்ந்து விருப்புடன் அப்பாவாவா என்று உன்னை போற்ற அறிந்து மகிழ்ந்து வரவழைச்சாயர் பாராதிருக்க வழக்கு உண்டோ வடிவேல் முருகா ோ தாராதிருக்க வடக்கும் பரிந்து மகிழ்ந்து வரவழைக்கோ பாராதிருக்க வடக்குந்தோ வடிவேங்க வருகவே வளர் களவக் குறுமை முறை வண்டி கணவா வருக வருகவே இது திருச்செந்தூர் பிள்ளத்தமிழ் இதை இயற்றியவர் ஒரு வைணவர் வரலாறு என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா அந்த வைணவருக்கு திருவல்லி புத்தூர் ஊர் அவருக்கு வயத்துல ஒரு வலி இருந்திருக்கு எப்போதுமே டாக்டர்கள்னால கைவிடப்பட்டவன் எல்லாம் தெய்வத்திட்டு தான் போவோம் நான் முன்னையே ஒரு பிறகு நான் உங்களுக்கு சொல்லி நினைப்போதலியார நான் ஒரு தடவை சந்தித்த அவரு விடிய காலம் அவரை போய் பார்த்தேன் அவர் என்ன பண்ணுவார் வீட்டு வாசல்கருந்தோ அதை எழுதி அப்படி தூக்கி அடிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க நான் போய் பார்த்தேன் ஒரு மருந்து எழுதி போட்டாரு அதை எடுத்து பாத்த மருந்து நான் காட்டுருக்க நின்றுகிட்டே இருந்தேன் பார்த்துட்டு ஏன் நிக்கிற அப்படின்னாரு மருந்து காட்டுருக்க அப்படின்னு சின்னபடி இல்லையா அவ்வளவு தைரியமா சொன்னேன் நான் சொல்றது அம்பது வருஷம் ஆச்சரியம் இல்லையா மறுபடியும் ஒண்ணு எழுதி போட்டாரு எல்லாரையும் பாத்து அப்புறமா சொன்னாரு இந்த ரெண்டு மாத்திரையிலுமே உனக்கு சரிப்பில்லைன்னு சொன்னா உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும் நான் உடனே விழுந்து கும்பிட்டேன் அவரை ஏன் விழுந்து கும்பிட்டேன்னு தெரியுமா எல்லா டாக்டரும் வேற வேற வேற வேற வேற வேற எழுதி கொடுத்துக்கிட்டே போனான் உன்னை கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொன்ன பாருங்க நீங்க பெரிய டாக்டர் விழுந்து கும்பிட்டு வெளியே வந்துட்டேன் அதுல இருந்து ஏதோ இயற்கை வைத்தியம் அதை ஏதோ செய்துக்கிட்டு நான் காலத்தை தள்ளிட்டு வருஷமா அந்த மாதிரி இந்த ஐயார என்ன பண்ணினார் வைத்தியம் பார்த்துட்டு கடைசியில முருகனை வேண்டினார் முருகன் கனவு வந்து சொன்னா என் அவருக்கு கவி எழுதக்கூடிய ஆற்றல் உடையவர் அதனால என் பேர்ல என்ன பிள்ளை தமிழ் பாண்டாக்கு வேற்று நோய் விடணும்னு சொல்லிட்டாரு அவரு வகழி கூத்துறது அவருக்கு பேரு அவர் எழுதுனது பிள்ளைத்தமிழ் மறுபடியும் ஒருத்தர் சொல்றேன் எதற்கு சொல்றேன் அந்த பாடல் இயற்றிய ஆசிரியர் எழுதின சந்தர்ப்பம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நல்லது ஐயா நமக்கு வயசு வலி வரவேண்டாம் ஒருவேளை வினையில் வயத்தால் வந்தா நம்ம இந்த பாட்டை படிச்சா நமக்கு சரியா போயிடும் நாம பாட்டு புதுசா எழுத வேண்டாம் இல்லையா ஆமா இப்ப கூட்டாயின தேவாரத்தை நம்ம படிச்சோம்னா நம்ம வயத்துல ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா சரியா போயிடும் நாம வேற ஒரு தேவாரம் நம்ம பாட வேண்டாமே நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சிருக்காங்களே அல்லவா ஆமா அந்த மாதிரி பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழும் பேரும் கொடுக்கவரும் பிள்ளை பெருமா என்னும் பேராளா தேவாரிருவர் தேவர் குடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் திரைமீட்ட செல்வா என்னும் பாராமகந்து முறைநாயர் வரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா என்று உன்னை போத்த பரிந்து மகத்து வரவழைத்தான் பராவளுக்கு உண்டோ வடிவே முருகவர்கவே வளவிற் கணவக் குருமை உலை வண்டிகணவ வருக வருகவே a yeah, சுரந்து அவர்கள் வேண்டிய வரம் கொடுப்பதாய் நிற்பது ஒரு தெய்வம் குண்டு என எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழிய எவர் எவர்க்கும் ஊர்கண் விழியாக முன்னின்று கண்ணணி சுரந்து அவர்கள் வேண்டிய வரம் கொடுப்பான் அவர்கள் வேண்டிய வரம் கொடுப்ப வேண்டிய வரம் கொடுப்பால் நெய் கண்ட தெய்வம் இத்தெய்வமல்லார் புவியில் வேரில்லை நெய் கண்ட தெய்வம் இத்தெய்வமல்லார் புவியில் வேரில்லை என்று உணவியால் பொழியாத புயும் திசை முகப்புச் செல் பெரும்புவனமும் பொன்னுலகு மண்ணுலகு எவ்வுலகு வேண்டிலும் பொருளே இவருக்கு மத்தியே அடியாத வீடும் தரக்கடவும் இவனுடன் அம்புலி அடவாவே அம்புலி ஆடவாவே அழகுபொலி கந்து முறி தடைய அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே இந்த திருப்பாடம் குமரகுருபுர சுவாமிகள் ஆமா குமர சுவாமிகள் வைத்தியோயலுக்கு போனார் வைத்தியசங்களுக்கு கந்தபுரியின்னு ஒரு பேரு உண்டு தேவாரத்துல எல்லாம் புள்ளிருக்கு வேலூர்னு வரும் அது உங்களுக்கு தெரியும் அங்க போன உடனே முருகன் என்ன பண்ண பொன்பூத்த குடுமி என்று ஒரு சொல்லை சொல்லி பாடு அப்படின்னு சொல்லிவிட்டான் அவர் பாடுதான் இந்த இப்ப பாடின பாட்டு நல்ல அபூர்வமான கருத்துக்கள் அந்த குமரவர் சுவாமிகள் குமரவர் சுவாமிகள் தான் தருமபுர மடத்து சிஷ்யன் இப்பவும் காசு திருப்பந்தாள் மடம் திருப்பந்தாள் மடம் தான் அங்க குமரவர் சுவாமிகள் மடம் அந்த மடம் திருப்பந்தாள் மடத்துக்கு சிஷ்யன் மடம் தருமர மடத்திலேந்து இருக்கிற தம்பரான்தான் திருப்பந்தாள் மடத்துக்கு மடாதிபதியா போக முடியும் வேறொருத்தர் அவர்கள் சுதந்திரமா வைக்க முடியாது ஆமா இதுவரை அப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லை அப்ப குமர சுவாமிகள் என்ன எழுதுறார் நாலாவது சன்னிதானத்துக்கிட்ட அவர் உபதேசம் கேட்டுக்கிட்டார் நாலாவது சன்னியானம் மாசுலாமணி தேசிகர்னு பேர் பெரிய அருளாளர் குமரகுருவர வந்து சிசியனா பெற்றதுக்காரனா அப்ப பெரிய அருளாளர் சொல்ல தேவையே இல்லையே ஆமா அவருக்கு உபதேசம் பண்ணினவர் மாசுராமணி தேசியர் அவர் நேர்ல மாசுராமணி தேசியர் மாலைன்னா எழுதியிருக்கிறார் குமரவருபரர் என்ன சொல்றார் எனக்கு பிறப்பே வேண்டாம் பிறப்பு இருக்குமே ஆனால் இந்த தர்மூர மடத்தில் சாப்பிட்டு இந்த அடியார்கள் வெளியில தூக்கி போடுறா பாருங்க இலை எச்சி இலை அந்த எச்சி இலையை நக்கக்கூடிய நாய்ப்பு ரவி எனக்கு கொடுந்து கேட்கிறார் இருக்குமரகுருபரர் கேட்டவர் அந்த குமரகுருபரர் இந்த வைத்திய முத்துகுமர சுவாமி செல்வ முத்துக்குமாரசுவாமி அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு செல்லமா வச்சிருக்காங்க மயில் விசிறி போட்டு விசிறிகிட்டே இருப்பான் இன்னைக்கு அபிஷேகம் இந்த உலகத்துல அப்படி ஒரு அபிஷேகம் கிடையாது நான் பார்த்தது கிடையாது ஆமா எப்பாவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் கிருத்தியில அந்த அபிஷேகம் போய் பார்த்து விடுங்கள் அவரு பாண்டப்பாடுதான் இது கொடியாத புவனத்து உயிர் உயிரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டு என எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழிய எவர் எவர்க்கும் உங்கள் உலக்கென்னதாம் விழியாக முன்னின்று தன்னடி துறந்து அவர்கள் வேண்டிய வரம் அவர்கள் வேண்டிய வரம் கொடுப்பார் மெய் கண்ட தெய்வம் இத்தெய்வமல்லார் புவியில் வேறில்லை என்று உணர்த்தியல் பொடியாத புயல் தங்கு பமனம் பொழியாத புயல் தங்குபுமனம் அழியாத வீடும் தரக்கடவனோ திருமால உலகம் வேணுமா அதையும் கொடுப்பான் பிரம்மலோகம் வேணுமா அதையும் கொடுப்பான் அழியாத வீடுன்னு சொல்லுகிற மோட்ட சாம்ராஜ்யம் வேணுமா அதையும் அவன் கொடுப்பான் அப்படின்னு எழுதியிருக்கிறார் சுவாமி அழியாத வீடும் தரக்கடவன் இவனுடன் நம்புலியாடவே அழகு பொலி கந்தபுரி தழையவரும் கந்தனுடன் நம்புலியாடவே ஸ்ரீமுருகா ஜெயமுருகா ஜெய ஜெயமுருகா ஸ்ரீமுருகா ஸ்ரீமுருகா ஜ முருகா ஜெய ஜருகா திர முருகா முருகா ஜெய முருகா ஜெய ஜெயமுகா திரீமுருகா தீ முருகா ஜெயமுருகா வாழ்வுதலில் மேன்மை பெற வழியை காட்டும் வடி மேல இந்த தர்மபுரம் மடத்துல இப்ப இருக்கிற பண்டார் ஒருத்தர் இருந்தவர் அவருக்கு பேர் கைலே குறுமணி பேர் அவர் கைலாய மல்லிக்கு போயிட்டு வந்து அவர் என்ன பண்ணிரு நான் அப்ப மரத்துல பணியாடனாக இருந்தேன் அப்ப பணம் வாங்கிட்டு பணியாடுனாருந்தான் இப்ப பணம் வாங்கிக்காம பணியாடினா இருக்கேன் தர்மபுரம் வளர்த்தது எங்களாம் என்னை அவர் சொன்னாரு ஜனங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஜனங்களுக்கு மேல உட்காந்துருப்பாங்க அவங்க அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்காங்கடா நீ வந்து இந்த மாதிரி எளிய முறையில நாமாவளி மாதிரி எழுதிக்கிட்டு வா அத பாடி காட்டு ஜனங்கள்லாம் கொஞ்சம் பிரியமா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு ஒரு நாற்பது நாமாவளியும் எழுதுன அந்த சாமி பேருல புத்தகமா வந்துருக்கு டேப் காட்லயும் கிராபோன்ற காட்லேயும் வந்தது அதுதான் இது முருகா ஜெய ஜெய முருகா ஸ்ரீ முருகாரு ஜெய முரு ஜஜயமுக திமுக வாழ்வுதலில் மேன்மை பெற மேன்மை பெற வழியை காட்டு வழி வேளா நல்ல வழியை காட்டு வழிவேலா திமுக ஜெயமுருகா ஜெய ஜெயமுருகா திமுக நெஞ்சும் உனக்கு நெஞ்சோ கணிம நீவாராய் நெஞ்சோ மனு நெஞ்சம் கணிம நீவாராய திமுக ஜெயமுருகா ஜெய ஜெயமுகா திமுக அந்த சன்னிதானத்துல அந்த ஜனங்கள்லாம் சுவாமிக்கு இந்த செவம் முத்துக்குமார் சுவாமிக்கு முத்தையானு ஒரு செல்ல பேர் உண்டு முத்தையானு செல்ல பேர் இந்த சுவாமி எல்லாரும் முத்தையா முத்தையானு சொல்லுவாங்க அப்ப நான் ஒரு பாட்டு எழுதின அது ஜனங்கள்னா ரொம்ப மிகவும் பிரியமா கேட்டாங்க அதுல ஒரு ரெண்டு வரி நல்ல தரணம் தரணம் தீமு அருளது தருவாய் தீமு தரணும் தீமு நாம இப்ப முதல் திருமுறையில இருக்கிற திருப்பதியங்கள்ல என்னுடைய அறிவை கலந்து கவர் சில பதிய நான் உங்களுக்கு பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன் அதுல இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு நினைவூற்ற திருப்பதியும் திருநள்ளாற்ற திருப்பதியும் போகமாற்ற பூண்முலையாள் என்று தொடங்கும் திருப்பதியம் அந்த ஊர்ல இருக்கிற அம்பிகையின் பெயர் சுவாமியின் பெயர் தர்பாரண்யேஸ்வரர் அங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் தலைவருட்சம் ஒண்ணு உண்டு பனை மரம் சில ஊர்ல தலை வருஷமா இருக்கும் அது பனையூர் பேரு பனையூருங்கிற பேர்ல பல ஊர் இருக்கிறது தஞ்சாவூர் ஜில்ல ஒன்னு இருக்கு நடுநாட்டில் ஒன்னு இருக்கு இங்க காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒன்னு இருக்கு இதெல்லாம் பனையூர்னு பேரு ஆலங்காடு அது உங்களுக்கு தெரியும் ஆலங்காடுதான் ஆலமரத்தை தல வருஷமா கொண்டு அந்த மாதிரி திருநெல்வேலாத்தில இருக்கிற சுவாமிக்கு என்ன தலை வருஷம் கேட்டா தர்பை தர்பை தான் அங்க தலை வருஷம் அதனால சுவாமி தர்பாரண்யேஸ்வரர்னு பேரு அம்பாளுக்கு பேர் போகமார்த்த பூன்முலை அம்மை அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை எல்லாம் இந்த அம்மாள் இருக்குன்னு அர்த்தம் ஏன் போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னு பேர் இந்த திருப்பதியத்தை எப்பவோ சுவாமி அங்க போன போது பாடிவிட்டாரு அந்த பதியத்த நான் இப்ப சொல்றேன் கதிர கத இந்த பதியன் தொடங்கும் போது அம்பாவுடைய பேரை வச்சு தொடங்குறாரு சாமி அப்படிதான் செய்றாரு இப்ப திருவண்ணாமலை போனாலும் உண்டாமுலையமையாளுடன் தொடங்குறாரு சீர்காழியில் வண்டார்குடல் அப்படின்னு சொல்லுவாரு மைமரு பூங்குடல் அப்படின்னு பாரு பெரும்பகுதி ஞானத்தம்பது அம்பியனுடைய பால் குட்டேரு அந்த நினைவு அவருக்கு போகல போகக்கூடாது நமக்கும் கூட போக கூடாது இல்லையா அதனால என்ன பண்றாரு போக மாத்தோயா போகமாத்தூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கள் வெள்ளேற்றல் பரவேட்டி மேல் ோலுடையும் கோவணாடையும் நாடமாஜனம் நிர்மாய நம்ம நாட்டுக்கு அடிப்படையான இசை நூல் ஏழாவது நூற்றாண்டுல தோன்றிய நூல் அதற்கு முந்தி தோன்றியதுதான் காரக்காலம் புத்த திருப்பதிகம் அதுக்கு பேர் ஆமா அதுக்கப்புறம் வந்தவர் திருஞான சம்பந்தர் இதாரணமா தேவார பாடசாலையில் படிச்சு விட்டு அந்த ராக லட்சணம் ராக முறைமைகள்ரளவுக்குதான் சொல்லிங்க தருமபுர மடத்துல ஓரளவுக்கு அதை சரியா இருக்கான்னு கரெக்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இசைக்கல்லூர் சேர்ந்து படிச்சு பார்த்தேன் கரெக்ட் அது எந்த விதமான தப்பும் கிடையாது இப்ப இது வந்து பழந்தக்க ராகம்னு இருக்கு தேவாரத்தில் ஆனா இன்னைக்கு ராகு சுத்த சாவேரி அப்படின்னு இருக்கு கரெக்டா இருக்கு அந்த ராகம் எந்த விதமான தப்பும் கிடையாது தப்பு ஒன்னே ஒன்றுதான் என்ன தெரியுமா சைவ மக்கள் ஆதரிப்பதுல குறைச்ச ஆதரிப்பு இருந்தா தானே வளர முடியும் நம்ம குழந்தை கூட நம்ம ஊட்டி வளர்த்தாதானே வளரும் நம்ம குழந்தை தான் அதுபோல இப்ப தமிழ் சத்தங்க எங்களுக்கு ஊட்டி வளர்க்க நிச்சயமா எத்தனை வருஷமா ஐம்பது வருஷம் ஐம்பத்தோரு வருஷமா அது அம்பது போதுவரை கூப்பிட்டு வச்சு செய்யறாங்க சொன்னா யாரும் செய்யற வேற யாரும் செய்யலயா சொல்ல வேண்டியிருக்க எத்தனை ஆயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க அதுக்கா ஒண்ணு வேண்டாம் எனக்கே குடுத்துருக்காங்க மூணு வருஷமா நான் இங்க பேசி பாடி காட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே குடுத்திருக்கிறாங்களா இல்லவா ஆமா அதை பார்த்து அந்த ராகங்கள்லாம் கரெக்டா இருக்கு போக மா போவதற்கு முந்தி நான் உங்களுக்கு முன்னாடியே நினைவூட்டி இருக்கிறேன் திருஞான சம்பந்தருடைய நோக்கம் நிறைவேறிய இடம் மதுரை திருஞான் மூர்த்தி நாயனார் ஏன் அவதாரம் செய்தார் சைவ சமயத்தை நிலை அது நிலை இடம் எது மதுரை தான் தான் அவருடைய தொண்டு சரியாக நடந்து இந்த சைவத்தை காப்பாற்றி விட்டு விட்டார் இல்லவா அது உங்களுக்கு நான் முன்னாடியே நினைவு உங்களுக்கும் தெரியும் மதுரைக்கு போனார் முதல் வாதம் ஒன்று நடந்தது கூன் பாண்டியனுக்கு ஜொரநோய் வந்தது அந்த ஜொர நோயை அவர்கள் இந்த சமணர்கள் தீர்த்து பார்த்தார்கள் தீரவில்லை அப்படிங்கன்னா திருஞான சம்பந்தம் அழைத்து மந்திரமாவது நேரு தடவை சொன்னார்கள் மேனி பூரா தடவிட்டார் அதுவரில் விபூதியே பூசாமல் இருந்தவன் கூன்பாண்டியன் உடம்பு பூரா விபூதியுட்டார் மூணு வாதம் அப்படி நீ பண்ணி ஜெயிச்சுனா தான் நாங்க ஒத்துக்கு ஒன்னு யாரு சமணர்கள் இரண்டாவதாக ஒரு வாதம் வைத்தார்கள் என்ன அதனுடைய அந்த வாதத்துல என்ன செய்யணும் சொன்னாங்க நெருப்பை வளர்த்து இந்த மதத்துக்குண்டான வேதத்தை எழுதி அந்த நெருப்புல போடுறது ஓலச்சுவடி அது எரியாமல் இருக்கணும் நீ எழுதி போடு நானும் எழுதி போடுறேன் எது எரியாமல் இருக்கு பார்க்கலாம் அப்படி தாங்க இப்ப இந்த போகம் அச்சரி இருக்கட்டும் அப்ப என்ன பண்ண அந்த தமிழர்கள் அவன் வேதத்தை எழுதி போட்டான் நெருப்புல இவ்வளவு மன்னனுக்கு எதுக்க நடக்குதுங்க எதுக்க நடக்கிறதுனால இது தப்பு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது மன்னன் இது நடக்கட்டும் சொல்லிட்டு வேற எங்கயாவது உட்காந்து மன்னனுக்குன்னா கச்சவின்னு ஒரு பேரு கச்சவின்னா பாம்புன்னு அர்த்தம் பாம்புக்கு கண்ணும் செவியும் பொண்ணுதான் கச்சவின்னு பேரு அரசும் அ கேட்டதையே சரின்னு வச்சுக்குவான் அது தப்பா கூட வர முடியும் அரசனுக்கும் கட்சி பேரு ஏன் காதுதான் கண்ணு அதனால தப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப அரசன் நேரம் இருந்து பாக்கிறான் ஹை விட்னஸுக்கு வேற ஒருத்தன் தேவை இல்ல இல்லையா ஹை விட்னஸ் இல்லன்னு சொல்லித்தானே ஏழு பேரை கொண்டவன விட்டான் ஏழு பேரை கொண்டு ட்னஸ்க்கு வேற ஒருத்தன தேவையில்லை அரசனே நேர இருந்து பாக்கறான் சம்பந்தர் சம்பந்தர் என்ன பண்ணினார் அவன் எழுதி போட்டானா சம்பந்தர் என்ன பண்ணினார் அப்ப இவருடைய வேதம் எது தமிழ் வேதம் தேவாரம் என்ன பண்ணினார் சிஞசம்பர் கூடவே ஒருத்தர் சம்பந்த சரணாலயர் ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த கெட்டிக்காரா இருந்திருக்காரு அப்பவே என்ன ஒரு கிரிக்கிட்டே போறேன் எழுதி சிஞ்சான சம்பந்தர் பாண்டத பூரா ஏற்றுச்சவடிய எழுதுல இந்த சம்பந்த சரணாலயர் அந்த ஏடு வச்சிருந்தாரு இந்த சம்பந்த சரணாலயர் அதை வாங்கி இங்க கொண்டு கயறு சாத்தி பாக்குறதுங்கிறது ஒரு வழக்கம் சைவத்தில் இருந்தது இப்ப அது ரிட்டைர்ட் ஆயிடுது சைவர்கள் தேவாரத்தை பூசை பண்ணுவார்கள் அவர்கள் குடும்பத்திலயோ அவர்களுக்கோ ஏதேனும் ஒரு கட்டமோ நல்லதோ எதா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க பூச பண்ணி விட்டு அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு கண்ணை மூடிட்டு ஏன் கண்ணை மூடணும் அப்படின்னு கேட்டா கண்ண மூடினா தான் எந்த இடத்துல இந்த கயர் சாத்திரம் தெரியாது அதனால கண்ணை மூடிட்டு இந்த கயரை எடுத்து அப்படி போடுவாங்க போட்டு அப்புறமா பிரித்து பிரிச்சு பார்த்தா அதுல வந்து இந்த பக்கம் பத்து பாட்டு இந்த பக்கம் பத்து பாட்டு இருக்குமே எந்த பாட்டை எடுத்துக்கிறது நம்ம அப்படின்னு கேட்டா நமக்கு இடது பக்கம் இருக்கிற கீழே இருக்கிற பாட்டு தான் நமக்கு உரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மரபு எடுத்து கயு போட்டு எடுத்து பார்த்தார் இந்த போகமார்த்த புன்முலையாள் திருப்பதியம் வந்தது உடனே வேறொரு அதை எழுதி அந்த நெருப்புல போட்டுட்டார் பச்சையாக இருந்தது என்று சேக்கிழாறு பெருமான் எழுதியிருக்கிறார் அதனால்தான் இப்பவும் இந்த போகமார்த்த புண்முலையாள் என்ற திருப்பதிக்கு திருப்பதிகத்துக்கு பச்சை திருப்பதிகம் என்று பெயர் அற்புதமான திருப்பதியும் தப்புன்னு நாம சொன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பத்திரம் இருக்கு பாருங்க அது கூட தப்பா போயிடும் அதனால இப்பவும் அதுக்கு பச்சை திருப்பதிகம்னு பேரு இன்னும் காசிவாசி அருணந்தி தம்பிராமன் சுவாமிகள்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் திருப்பந்தாள இப்ப இருக்கிற காசி மடத்த அதிபருக்கு முன்னே இருந்தவர் தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு உடையவர் லட்சக்கணக்கில் டிரஸ்ட் பண்ணிருக்காரு இந்த தேவாரம் வெளிவரத்துக்கு பன்னீர் திருமுறை பதிப்பு நிதினே வச்சிருக்கிறாரு லட்சக்கணக்கில் இன்னைக்கு பெரும்பகுதியான பேர் கையில தேவாரம் இருக்கிறது அவருடைய பதிப்பு தான் எத்தனையோ கோயில்கள் ஓதுவார்களை வச்சிருக்கிறார் நாற்பது கோயிலுமோ ஆமா சில தேவார கோஷ்டிக்க டஸ்ட் பண்ணிருக்கார் திருச்சிராப்பள்ளி மதுரை திருநாரையூர் காஞ்சிபுரம் திருவாரூர் மதுரை இந்த ஊர்லாம் தேவார கோட்டி நடத்துறதுக்குன்னு டிரஸ்ட் பண்ணியிருக்காரு ராத்திரி பூரா நடக்கும் இப்ப சில இடங்கள்ல சரியாக நடக்கிறது சில இடங்கள்ல கொஞ்சம் இழுபறியா நடக்குது கொஞ்சம் சரியா நடக்கிறது காஞ்சிபுரத்திலயும் சிவம்பரத்திலும் சிவம்பரத்துல சுவாதி என்னைக்கு அதாவது சுந்தர குரு பூஜை என்னைக்கு காஞ்சிபுரத்தில் வந்து இந்த பதினாலாவது நாள் பங்குடி உத்தரத்துல பதினாலாவது நாள் மதுரையில் சிவராத்திரி அன்னைக்கு திருச்சியில வந்து ஆவணித்து மூலத்தில் திருநாரையூர்ல வந்து வைகாசி மாசம் புனர்பூச நட்சத்திரம் நம்பியாண்டார் நம்பியினுடைய நட்சத்திரம் அன்னைக்கு எத்தனையோ பேரை ஓதுவாராக ஆக்கினவர் அதுல நான் ஒருத்தன் நான் வேலை பார்த்துக்கிட்டு வந்தேன் வேலையை பண்ண நீ தேவாரம் படினு என்ன திருப்பி விட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அவர் தான் என்ன அவர் திருப்பி விடலன்னா நான் தேவாரத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அவர் என்ன பண்ணினார் காசியில இருந்து ஒரு செக்கு அனுப்பிச்சார் யாருக்கு சிதம்பரம் தீட்டர்களுக்கு அதுல வந்து அப்ப வந்து ஆயிரம் ரூபாய்க்கோ என்னமா நான் சொன்னது ஒரு அம்பது வருதுக்கு முந்தி இல்லவா அப்ப ஆயிரம் ரூபாய் நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு சமாளம் வச்சு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு செக் அனுப்ப அந்த செக்ல என்ன இருந்தது பொது திச்சு வாழ்க்கை இந்த ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொள்ள வேண்டியது மைக்கு செட்டு வாங்கி ஸ்பீகரை மேல கோபுரத்துல கட்டி தெனந்தோறும் தேவார ஓதுவார அங்க போட்டு ஓதுவாரே அதை பாட சொல்லி அதை ஒளிபரப்ப சொல்லி இந்த ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சிருந்தார் இது போஸ்ட்ல வந்தது பந்ததுல அந்த ஏரோ பிளான் கீழே விழுந்து எரிஞ்சுது அப்பவே பிளேன் கீழே விழுந்து எரிய ஆகி போச்சு நாளைக்கு முந்தி கூட ரெண்டு பிளேன் விழுந்து போச்சு நம்ம ஏரோபிளேன்ல போக போறது இல்ல வேண்டாம் சொல்றேன் அந்த விழுந்து எரிஞ்சதுல இவர் அனுப்பிச்ச செக்கும் எரிஞ்சு போச்சு ஆனா அந்த செக் என்னன்னு கேட்டீங்கன்னா முத்து சமா மே இருந்திருச்சிராப்பள்ளியில பேங்க்ல மேனேஜரா தெரியும் அவர் ஊருக்கே நான் போன கொத்தமங்கலம் அவங்க ஐயாவுக்கு சட்டியுதான தொண்டு பண்ணி இருக்க நினைக்கிறாரு ஆட்சிதான் ஒத்துக்கல எப்படியோ கொத்தமங்கலம் ஊரு என்ன பண்ணாங்க இந்த அருநூத்தி தம்பரான இருந்தது பாக்கி பணாங்கணம் போக்குவரத்து எல்லாம் ஏறிஞ்சு போச்சு சரி போஸ்ட் ஆபிஸ்ல என்ன பண்ணினா செக்ை எடுத்துவரல வச்சு இத காட்சி மடத்த அருணந்தி தம்பராங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே அனுப்பிச்சுட்டாங்க அப்பதான் டெத் ஒன்னு இருக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல அது போய் அவங்க செக் பண்ணி ஆறாரு தான் இருக்கும் சொல்லிட்டு அந்த லெட்டர் அவங்களுக்கு நேரடியா அனுப்பிச்சுடுவாங்க சரியா இருந்தாலுமே சரியா வர்றது இல்ல இல்லாத அப்புறம் பாத்துக்கோ ஆமா அந்த செக் அவர்கிட்ட போச்சு அருண்தம்பரா பாத்தாரு எாதது நெருப்புல போட்டு எரியாதது அதுக்கு நான் பணம் அனுப்பிச்சேன் ஏன் செக் எரியலடா அப்படின்னு பாடிதானே எரிஞ்சது முழுவையும் எரியலையே இல்லையா அப்படின்னு சொன்னார் அவர் அப்புறம் மறுபடியும் வேற ஒரு செக் போட்டு அதுக்கு இப்பவும் அந்த ஸ்பீக்கரை வச்சு பாடிட்டு இருக்கிறாங்க அந்த அவங்களும் வச்சு பாடிட்டு இருக்கிறாங்க அங்க ஒரு திருச்சி கோயில் திறந்திருக்கிற வேலையெல்லாம் தேவாரம் ஒலிக்க முடியாது ஒரு தீர்ச்சி அதுக்கு எல்லாருமே பணம் கொடுத்து உதவி பண்றாங்க நான் கூட போகும்போதெல்லாம் நான் பாண்ட கேசட்ல ரெண்டு உண்ணாக்கிட்ட கொடுத்துட்டு வருவேன் போடுங்கய்யா அப்படின்னு எதற்கு சொல்றேன் அப்படி ஒரு அற்புதமான திருப்பதியும் இந்த போகமார்த்த பொன்முலையான் அப்படின்னு இத நாம படிச்சோம்னு சொன்னா நாமளும் பசுமையாக இருக்க முடியும் அவ்வளவுதான் நமக்கு வர்ற லாபத்தை தானே நாம எதிர்பார்க்க முடியும் இல்லையா என்பதை நினைவூட்டி அடுத்தபடி இந்த திருவோத்தூர்னு ஒருவர்கள் செய்யாருன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல எல்லாம் போடுவோம் திருவோத்தூர் சொன்ன ஆண்டவன் வேதத்தை சொன்ன இடம் அர்த்தம் ஓத்துனா சொன்னான்னு அர்த்தம் இல்லையா வேதத்தை சொன்ன இடம் அந்த ஊரில் திருப்பதியும் அதை நான் இப்ப பாடி காட்டேன் இவ்வளவு முதல் திருமுறையிலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறேன் இதற்கு முந்தி ஒரு அஞ்சாறு திருப்பதியும் உங்களுக்கு நான் இந்த முதல் திருமுறையிலிருந்து எனக்கு தெரிஞ்சத சொன்னேன் சொல்லிட்டு வரேன் அல்லவா அது பூரணமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தேவாரத்தை வாங்கி படிச்சுதான் தீரணும் இல்லன்னா கேசத்தை வாங்கி சுத்த விட்டு அதிக கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அதுதான் இப்ப ரெண்டு பங்கு உண்டு காதலியும் கேட்டுக்கலாம் கண்ணாலையும் பாத்துக்கலாம் அல்லவா ஆமா இந்த திருவோத்தூர்ல நடந்த நிகழ்ச்சியிலே பாடின தேவாரத்தை நான் உங்களுக்கு பாடு காட்டு கொண்டு பொன்னா சாமி இந்த பாட்டுல சொல்ற கருத்து என்ன சிவன் கிட்ட சொல்றாரு உன்னுடைய திருவடியை தொழாதவர்களே கிடையாது அப்படி எழுதிட்டார் கூவை கொண்டு உன்னுடைய திருவடிக்கு போடாதவர்களே கிடையாது போடாதவர்கள் முத்துதான் கிடையாது கிருஷ்ண பகவான் ஒரு தர்மரை போய் உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு வந்து எல்லாரும் யோக்கியத்தனமா இருக்காங்க பொய்யே சொல்றது இல்ல அப்படின்னு சொன்னாரான் திருதராசனை அயோக்கியம் யோகிய பதங்களா இருக்கான்னு சொன்னாரா அது மாதிரி அவன் பாக்குற கண்ணு இல்லையா ஆமா சின்ன சம்பந்தர் பாக்குறாரு கொண்டு நின் பொன்னடி எத்தாதார் இல்லை கிடையாது எல்லாரும் பூச்சாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு புத்தேர்ந்தாயனை கொண்டு பொன்னடி இல்லை ஒ மொழிமழு அங்கை கூட்டி குணங்களே ஊருக்குள்ளார் அப்படி சிநாவ சந்தர் சீரியாட்டு பல ஊருக்கு போறது போயிடுறது திரும்பி மறுபடியும் போறது அப்புறம் இந்த திருத்தல பயணம் போயிருக்கிறார் அவருக்கு அருள் பெற்ற ஊர் போவார் திருமணி வந்து போவார் திருமணி வந்து அப்படி இந்த திருவாரத்தூருக்கு போனார் அந்த ஊர்ல ஒரு சிவனடியார் இவ்வளவும் பெரிய புராணம் காட்டுகிற வழி நான் சொல்றது கொஞ்சம் கொச்சையாக இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் ரவுண்டிங்ல கரெக்டா இருக்கும் இல்லையா உங்களுக்கு சரியான செய்தி அதுல கிடைக்கணும்னா இங்க பெரிய புராணத்தை தான் படிச்ச ஆகணும் ஆமா நிச்சயம் அந்த ஊர்ல ஒரு சிவனடியார் இருந்தார் அவர் என்ன பண்ணினார் எல்லாரும் கோயிலுக்குன்னு தென்னை மரம் வைப்பாங்க மாமரம் வைப்பாங்க இப்படி எல்லாம் வைப்பாங்க பச்சு அந்த கோயிலுக்குன்னு குடுத்துருவாங்க அப்படி கூட இந்த திருவற்றியூருக்கு ஒரு சிவனடியார் தென்னை வச்சு தென்னந்தோப்ப கோயிலுக்கு எழுதி வச்சாராம் நீ தென்னந்தோப்பு கோயிலுக்கு இருந்தா இங்க இருக்கிற பையன் கொள்ளாடிச்சிட்டு போயிட்டா இருப்பான் தேங்காய் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி இவர் என்ன பண்ணாரு பனமரம் வச்சாரு அப்பெல்லாம் இந்த தொண்டை நாட்டுல பனை மரம் தான் ஜாஸ்தியா இருக்கும் தென்னை மரம் குறைச்சதா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தென்னை நிறைய இருக்கு இப்போ இந்த விவசாய துறைன்னு வந்து எந்த ஊர்லயும் எதையும் பயிரிட முடியும் அப்படின்ட்டு ஒரு நிலைய உண்டாக்கி விட்டாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு ரேடியோல கூட சொல்றான் பாருங்க இன்ன மாதிரி செய்தா தேங்காய் நல்லா காய்க்கும் கடலை கொட்டை நல்லா வரும் அப்படின்னா சொல்லி காக்கிறாங்க இப்ப தேவை வேர்கட இவ்வளவு நின்று அண்ணி பொற்றாலும் காய்க்குது பாருங்க அது பெண் பனை தான் காய்க்கும் போல இருக்கு எனக்கு தெரியாது ஆண் பனை காய்க்காது இந்த அடியார் வச்சது கோயிலுக்குன்னு வச்சாரா அது எல்லாமே அந்த அப்ப என்ன அந்த பனம்பழங்கூட சாமிக்கு நெபத்தியம் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தப்பு இருக்கலாம் இவர் வச்ச பனை மரம் அத்தனையும் ஒண்ணு கூட பெண்ணு அந்த ஊர்ல இருக்கிற சமணம் எல்லாம் என்ன பண்ணினா யோ சிவனடியார்த்து நீ வச்ச மரம்லாம் ஒன்னும் காய் காய்க்காது எல்லாம் ஆண்மனை தேவரம் பாடுற எனக்கு நிகழ்ச்சியே இல்லாம நான் குந்தப்பூர்லேயே உட்கார்ந்துருக்க முப்பது வருஷமா எனக்கு வாய்ச்சு சிட்டி பாபு என கேப்பத்து வாய்ச்சிருக்காரு எனக்கு கச்சேரி ஒண்ணுன்னா என்ன தெரியுமா சொல்லுவாரு தர்மரம் தானே டவுன் க்ளோஸ் இப்ப ஒண்ணும் கச்சேரியே கிடையாது முதல்ல சிரிக்கிறவர் இவருதான் ஆமா நிச்சயமா ஆமா அந்த மாதிரி அவன் ஏழனமா சிரிக்கிறான் யோ சிவனடியும் சினியான முதலுக்கு வந்தார் சுவாமிக்கு நினைச்சுட்டு பனமரம் வச்சேன் ஆண்மரமா போச்சு ஆண்மரமா போனது மாத்திரம் இல்ல சாமி மா எண்ணி சிரிக்க எனக்கு அப்படின்னு சொன்ன நமக்கு வேண்டாதவன் பார்த்து அதை விடுறது தப்பு சாமியிட்ட போய் இந்த தேவாரத்தை பாண்டருத்தேர்ந்தின் பொன்னடி எத்தாத அங்கே குத்தீர் குணங்களே அப்படின்னு ஒரு பத்து பாட்டு பாடினாரு இந்த ஆண்பனை காய் காய்ச்சி விட்டுது ஆண்பனை போச்சுன்னு சொல்றாங்க அதுல இப்ப ஒரு நல்ல ஆராய்ச்சி ஒண்ணு வந்திருக்கு இல்ல இந்த ஆண்மரமே காய் காய்ச்சி விடுத்து அத சுவாமி என்ன பண்றாரு குறும்பை ஆண் பனை இன் குலைஓத்து கடைசி பாட்டில் வருது இந்த பதிய அந்த ஆண்பனை பூரா கொலை தள்ளி விட்டது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆண்பனை பெண்பனை ஆக்கினார்னா இதுவரைக்கும் சொல்லிட்டு அதே மாதிரி திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் முதல் தேவாரம் தோடு செவியன் இரண்டாவது தேவாரம் மடையில் வாழை அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேக்குறீங்களா இப்ப பெரிய புராணத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி என்ன கேட்டீங்கன்னா நரவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதியம் இருக்கு அது உமையோடு இருந்தானே உமையோடு இருந்தானேன்னு அந்த பெருப்பதியம் அதுதான் இரண்டாவதா பாடியிருக்க முத்து சார் அந்த ஆராய்ச்சி நீங்க படிச்சு பாத்தீங்களா உங்க காதுக்கு வந்துதா இல்லையா ஒருத்தன சொல்லா சரி அதுக்கு அடுத்த திருப்பதியும் எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் அப்படின்னு ஒரு திருப்பதியம் இதற்கு அப்புறம் தான் திருக்கோலக்காவுக்கு போனாலும் சொல்லி இப்ப ஆராய்ச்சியாளர்கள் இப்ப நல்ல அறிவு பெருகிருக்கிற காரம் இல்லையா எடுத்து எடுத்தா நல்லா எண்ணி கூ சுந்தரமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் உங்க தெரியும் நல்ல ஆராய்ச்சியாளர் தர்வர மடத்துல முனைவராயிருந்தவர் இப்ப ரிட்டர்டு வெளியில சொற்பொழிவுக்கு எல்லாம் போறார் அவரு தஞ்சாவான சம்பந்த தேவாரம் பிரிண்ட் பண்ணிருக்காரு அபூர்வமான பிரிண்ட் அபூர்வமான பிரிண்ட் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வில சேக்கிரார் காட்டிய வழிபடி தலையாடித்தார் முத்து அதுல அவர் என்ன எழுதியிருக்கிறாரு முதல் திருப்பதியும் தோல்வி செவியல் இரண்டாவது இந்த நரவம் உமையோடு இருந்த திருப்பதியும் மூன்றாவது வந்து எம்பிரான் என கமுதம் நாலாவது தான் மடயில் வாழை அப்படின்னு தீர்க்கமா எழுதிட்டார் திட்டவட்டமாக எழுதிட்டாரு தருமபுரம் பண்டாரை அதை ஒத்துக்கிறார் ஆமா இதுக்கு முன்னெல்லாம் எப்படி இருந்தது ரெண்டாவது திருப்பதிகம் மடையில் வாழைன்னு தான் எனக்கு பாடமே அப்படித்தான் ரெண்டாவது அவரு தான் அதுதான் இப்போ பிரிண்டாம் இப்படி திருப்பிட்டு வரது காரணம் என்ன நாளாக நாளாக ஆய்வு ஆராய்ச்சி நன்றாக நுணுகி ஆராய்ச்சி பார்த்து எழுதுறாங்க ரைட்டு இப்ப ஆண் பனை பெண்பனை ஆகல ஆண்பனை கொலைகள் இருக்கிறது அதத்தான் குறும்பை ஆண் பனை கொலை ஓத்தூர் அப்படின்னு சுவாமி அதனால இப்போ பாத்தீங்கன்னா திருவோத்தூர்ல கோயிலில் மனமரம் இருக்கும் இந்த ஆண்பனைய பெண்பனைய ஆக்கின நாள்சேஷங்க அத்த சுவேதனம் பண்றாங்க நான் அந்த விழாவுக்கு ஒரு தடவை நான் போயிருந்தேன் இப்பவும் அந்த கோயில்ல ஒரு மூணு மூணு பனைமரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மூணோ நாலோ இருக்கு இந்த அற்புதமான திருப்பதிகம் அந்த ஆண்பனை பெண்பனையாக கொலை காய்த்தது என்பதற்கு ஒரு அற்புதமான திருப்பதியும் இது இது முதல் திருமுறையிலே இருக்கிறது கேந்தாயின் பொன்னடி பாட்ட கேட்டிருக்கார் மெட்ராஸ் வந்தார் தை மாசம் வருவார் ஓதுவார் தை மாசம் பாடுவார் ஆமா பத்து நாளைக்கு வீதியில் பாடுவார் ஆயிரக்கணக்கானு கேட்பாங்க வெண்கல சாரீரம் நான் பாட்டை கடைசி காலத்தில் கேட்டேன் கடைசி காலத்தில் அம்பத்தொன்பதாவது வயசுல இறந்து போயிட்டார் அவர் என்னமோ தெரியல இந்த நல்லவங்களை எல்லாம் குறைச்சல ஆயின ஆயுள்லயே கொண்டு போய்ட் எஃப்டி கிட்ட இருபத்தொன்பதாவது வயசுலயே சேர்த்து போயிட்டாரு சாரீரம்னா அப்படி ஒரு சாரீரமே உலகத்திலேயே கிடையாது ஆமா முன்னே உங்களுக்கு நிறைவுட்டுனா அப்படி ஒரு சாரீரமே கிடையாது இருபத்தொன்பதாவது வயசுல சேர்த்து என்ன காரணமோ அப்படி சாவு போடுறாங்க போரும் நினைக்கிறானோ என்னும் அவர்கள் தொண்டு போரும் நினைக்கிறான் போல ஆக இவர் ஐம்பத்தி ஒன்பதாவது வயசுல இறந்து போறாரு சுந்தரமூர்த்தி ஓடுவார் அழகா பாடி எரிஞ்சு விடுவார் தேவாரத்தை ஆமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கேட்பாங்க ஆயிரம் பேர் காதலியும் விழும் இந்த பாட்டு மைக்கு அப்ப மைக்கு கிடையாது ஒண்ணும் அவ்வளவு அழகா பல பேர் இந்த பாட்டை நான் பாடியே கேட்டிருக்கேன் ஆமா தர்மரத்துக்கு ரெண்டு பேரா வந்தார் இந்த திருப்பதியம் அந்த முதல் திருமுறையில இருக்கிறது இந்த திருமேற்காட்டுக்கு ஒரு திருப்பதியம் இருக்கிறது மொழி கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தாறு பதிகம் இருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பாட்டு ஆமா நூத்தி முப்பத்தாறு இருக்கிறது ஆயிரத்தி பாடல்கள் இருக்கிறது முதல் திருமுறையில கடவுளே கடவுளே கிடைக்குமா இவ்வளவு பாடி வச்சது யாருக்காக நமக்காக நாம திருப்பி பார்க்க வேண்டியதுதான் இவ்வளவு நடந்து நடந்து போய் சில இடங்கள்ல பல்லக்கில் போய் அவர்தான பல்லக்கில் போனாரு வாக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாள் கருத்துல நடந்து நடந்துதானே ஆமா இவராவது பல்லக்கு கொடுத்தா சாமி நாவுக்கரசந்து நடந்தே போனார் கைலாயத்திற்கு நடந்தா போனார் நமது ஆச்சாரிய பெருமார்கள் அப்படி எல்லாம் ஒளி வெள்ளியார் அவர் தேவரேற்காட்டை நினைக்கிறவன் ஒடியோ ஒடியோட இருப்பான் அவன் தேவனும் கூட மனிதனாக பிறந்தவன் அவன் தேவனாக கூட விடுவான் இந்த திருவேற்கட்டை தர்கான் அப்படின்னு எழுதி இல்லையா ஆமா அப்புறம் திருக்கோழிலின்னு ஒரு ஊருக்கு போறார் கோழிலினா என்ன அர்த்தம் குற்றம் இல்லாதவன் அப்படின்னு பேரு இன்னைக்கு திருக்கோவிலிக்கு என்ன பேர் இருக்கிறது திருக்கோவிலு பேரு அது யாரு வரும்னு உங்களுக்கு தெரியும் சுவாமி அங்க லிங்க வடிவத்தில இல்ல ஆவுடை மாத்திர வைக்கிறது ஆவுடை என்ன பண்ணாங்க அந்த லிங்கத்த மேல சாத்தி அதுக்குதான் அபிஷேகம் பண்ணாங்க அதனாலதான் திருக்கோவிலுக்கு பேரு அரசியல்ல கூட சொல்ல திருக்கோவில கருணாநிதிக்கு அந்த ஊர் தான் சொல்ல போன ரகசியமா சொல்லி வைக்கிறேன் கருணாநிதி தரும பிள்ளை ஆமா அந்த மடத்து அந்த கோயில்ல வேலை பார்த்தவருடைய பிள்ளைதான் முத்து பிள்ளைதான் பெரியனக்காருடைய கருணாநிதி தருமபுர மடத்து ஜோர்ல வளர்ந்தவர் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியம் இல்ல ஆனா அவர் நினைப்பார் தருமபுர மடத்துக்கு போயிருந்த கூட அது சம்பந்தமா ஏதோ கொஞ்சம் அவர் சொன்னார் சொல்லு இப்ப திருக்கோவில கும்பாபிஷேகத்துக்கு கூட கருணாநிதிக்கு ஒரு மா கருணாநிதியோட சகோதரி சகோதரியா அடுத்த தாய் பிள்ளையா அந்த அம்மா திரு திருக்கோவ கும்பாபிஷத்துக்கு பெரும் உதவி செய்தார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் கும்பாபிஷத்துக்கு போயிருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மிந்தி ஆமா அந்த ஊருக்கு போன போது என்ன சொல்றார் சாமி நாள் போய்கொண்டே இருக்கிறதா பாரியார் சாமி சொல்லுவார் டெய்லி ஷீட்ட கிழிச்சா ஒரு நாள் போயிட்டு நினைக்கிறான தேதியை கிழிச்சிட்டு போய்ட் மந்திர ஷீட் எழுச்சா ஒரு மாதம் போய்விட்டது வாழ்நாள்ல ஒரு மாதம் போய்விட்டது ஒரு நாள் போய்விட்டது ஒரு வருஷம் போய் கொண்டே இருக்கிறது நாள் போய்விடுகிறதா நீ சிவனை நினைத்து விடு அவனை பாடிவிடு இல்லாட்டி பின்னாடி அவனுடைய பாட்டை கேட்டு விடு அப்படியே சொல்றாரு நாளாய போகாமே கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோ முதல்ல அன்பை கொடுத்து விடு பழம்ன அப்புறம் பாத்துக்கலாம் அபிஷேக ஆராதனை அப்புறம் பாத்துக்கலாம் அன்பை கொடுத்து விடு ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்ச மட நெஞ்சன்னா அறிவில்லாத நெஞ்சன்னு அர்த்தம் அல்ல சிவஞான எண்ணத்தில் இளமையான நெஞ்சம் முதல் இல்லையா மடப்பெண்ணுன்னு சொன்ன புத்தி கட்டவன் அர்த்தம் இல்ல இளமையான பெண்ணுன்னு அர்த்தம் இங்கே மட நஞ்சேன்னு சொன்னா சிவஞானத்தில் இளமையாக இருக்கிறது முதிர்ச்சி பெறவில்லை என்று பொருள் எழுதி முத்துவாணிக்க சுவாமி காஞ்சிபுரம் மடத்துல பண்டார் சந்ததியாக இருந்தாங்க மிகப்பெரியவர்கள் ஆமா இலக்கணம் இலக்கியம் கரைத்து குடித்தவர்கள் அவர்கள் தொண்டமண்டல ஆதி இனத்துல இருந்தவர்கள் அவர்களுக்கு சொந்த ஊர் வந்து களம்பூர் ூர் ஆரணி பக்கத்துல அந்த ஊர் தான் அவங்க அவங்க எழுதும் போது என்பது சிவஞானத்தில் முதிர்ச்சி பெறாத நெஞ்சம் அப்படின்னு எழுதிக்குறாங்க நம்ம குடும்ப விருத்தி ஆமா எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லன்னு வருத்தப்படுறான் தெரியுமா ஏண்டா இருக்குதுன்னு கஷ்டப்படுறவனும் உண்டு இல்லன்னு சொல்லி கஷ்டப்படுறவனும் உண்டு இது நிறைய செல்வத்தை வச்சுக்கிட்டு ஏண்டாந்த செல்வம் இருக்குறவனுக்கு அவன் கோடினியம் பெருவது இது அந்த முதல் திருமதி தான் இருக்கு அடுத்தது தக்கேசி என்று ஒரு பண்ணு இருக்கிறது தக்கேசின்னா காம்போதிரான இன்னைக்கு சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் ஒருத்தர் பெரிய இசை மேதை அவங்க அப்பா பேரு திருப்பு அப்பாத்துற ஆச்சாரியார் பேரு வேலூர்ல இருந்தார் திருப்புவள் பூரா அவருக்கு பாடம் திருப்பு அப்பாத்துறை ஆச்சாரியார் பேரு அவருடைய பையன் தான் டிஏ சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் நல்ல புட்சாலி அவருக்கு வீடு கட்டி கொடுத்தார் கிருபானந்தவாரியார் கொரட்டூர்ல அவர் பையன் இருக்கான் அவங்க பேர் தக்கேசி ஆமா தக்கேசின்னு பேர் வச்சாருப்பான் இப்ப அவனை கட்டிக்காரன் ஞாபகத்துக்கு வராத கட்டிக்காரங்கெல்லாம் அந்த பண்ணுல திருவண்ணாமலைக்கு ஒரு திருப்பதியும் பாடி இருக்காரு நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் எல்லாம் ஒரு லெட்டர் எழுதி கீழே என்ன போடுவாங்க தெரியுமா அண்ணாமலையார் துணைதான் போய்ட்டிருவாங்க ராமையா செட்டியார் கைட்டு போடவே மாட்டாங்க என்ன சார் அண்ணாமலையார் துணைதான் அவங்களுக்கு அண்ணாமலை கும்பாபிஷேகம் வருது பத்து காலம் வச்சிருக்காங்க கும்பாபிஷேகம் அடுத்த மாசம் நினைக்கிறேன் அந்த ஊருக்கு பதியம் பாடிக்கார் சுவாமி பதியம் பூரா அண்ணாமலையாறே அண்ணாமலையாறு அண்ணாமலையாறு அண்ணாமலையாறுன்னே வருது அருணாச்சலேஸ்வரர் என்பது வடமொழி அண்ணாமலையார் என்பது தமிழ் மொழி ஆக தேவ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாறே அண்ணாமலையாறுன்னு ஒன்று வருகிறது கொண்டு அடியார் நிலமையில நான் வேலாயுத ஓதுவா படிச்சேன் பின்னால நான் கொஞ்சம் சங்கீதமும் ஒழுங்கா படிச்சு திருப்பி பார்த்தேன் அப்ப ஒரு தப்பு கூட கிடையாது எனக்கு அறிவு பெறுகிறதோ உடல் வளம் இருக்கிறதோ தொண்டை வளம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதை பாட முடியுது ஆமா நிச்சயமாக பூகார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார்வானோர்கள் பூவார் புறங்கள் எரித்த அன்று பூவர் தருள் செய்த பூவாமலை என்று அதில வெல்வி பொருவின் நிலையோடும் ஆமாம் விளைவந்து அணையும் சேரல் அண்ணாமலைய மல்லர் குண்டு அடிய Murray Hey இறுதிய அண்ணாமலையாறே அண்ணாமலையாரே அண்ணாமலையாறு சுவாமியுடைய திருநாமம் பதினோரு பாட்டிலி வருது ஆமா மிக அற்புதமான என்ன ஊர் பேர கூட அவர்கள் வடமொழியில் இருந்த பேர தமிழாக்கம் செய்தவர்கள் மறைக்காடு என்று செய்தவர்கள் மயிலாடுதுறை என்று செய்தவர்கள் அல்லவா விருத்தாசலம் என்பதை திருமதுகுன்றம் என்று சொன்னவர்கள் தமிழ் தமிழாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து செய்தவர்கள் நமது சமயாச்சாரியின் சுவாமிகள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அதனால்தான் அண்ணாமலையாரை அண்ணாமலை என்று வைத்து வைத்தார் அதுல இன்னும் நம்ம நாட்டில் ஒரு சொல்லு ஒண்ணு உண்டு திருவாரூர்ல பிறக்க முத்தி தில்லை தரிசிக்க முத்தி காசியில் இறக்க முத்தி என்று ஒன்று உண்டு அதுல அருணை நினைக்க முத்தி என்று ஒன்று உண்டு தில்லை தரிசிக்க முடிய அதாவது திருவாரூர்ல நாம பிறக்க முடியாது சுப்பிரமலி ஒரு திறந்தாறு எனக்கு இசையாசிரியர் அவர் அவர் அந்த ஊர்ல குடியிருந்தார் அவருக்கு சொந்த ஊர் மதுரை அந்த ஊர்ல குடியிருந்தார் அப்ப அவருக்கு அவர் வீட்டில அம்மா முழுவதும் இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து காட்டு மன்னார்குடி ஊர் சேமரத்துக்கிட்ட எப்போதும் தலை அம்மா வீட்டுக்கு போறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு நம்மள அங்க அழைச்சிட்டு போறதுக்கு இருந்தாங்க அவர் சொன்னார் நான் அனுப்ப மாட்டேன் என் மனைவிங்க தான் இருக்கணும் என் மனைவிக்கு பிறக்கிற குழந்தை திருவாரூர்ல பிறக்கணும் அப்படின்னாரு அவர் என்ன திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடி அப்படின்னு வருதுல்லவா அப்படின்னுட்டு நல்ல வேலையா அந்த ஊர்லயே பிறந்தான் பிறந்ததான் ஆம்பள குழந்தையா பிறந்தான் அதனாலதான் தியாகாத ஆக சில்லை தெரிசிக்க முத்தி ஆமா காசியில இறக்கமுத்தி காசியில சில பேர் சாகரத்துக்குன்னு போவான் அங்கேயே இருப்பான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு அப்படி மெதுவா அப்படி மெட்ராஸுக்கு போலான்னு வருவான் வர வழிலே ட்ரெயின்லயே போயிடுவான் அதுவும்லை தரிசிக்க முத்தி அருணை நினைக்க முத்தி நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலநூரை கோயில் என்ற சொல் இந்த பதியத்தில் வருகிறது அடியாரே இமயோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோயில் கவித்த கைவேர் காணாதாயர் கைவேற்புடலூர அனைத்தும் சென்று திரலும் அண்ணாமலையா தக்கேசி பண்ணல ஒரு பதிவு நாமெல்லாம் நமக்கு தெய்வம் கைலாயமலை இருக்கிற கடவுள் ஆமா திருநாவுக்கரசர் ஒரு திருத்தாண்டகம் பாடுறார் சொல்லிவிட்டு வந்து கைலாயநாதனையே காணலாமே அப்படின்னு எழுதுவது திருத்தாண்டக எனக்கு நினைவில் இல்லை எல்லா ஊரையும் சொல்லிட்டே வருவார் சீயாழி திருக்கோலக்கா திருப்பழனம் திருவையாறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டின் முடிவில் என்ன சொல்லுவார் கைலாயநாதனையே காணலாமே அப்படின்னு முடிப்பார் கடைசி பாட்டுல என்ன சொல்லிவிட்டார் எல்லா ஊரையும் சொல்லிவிட்டு எத்தானத்தும் கைலாயநாதனையுமே காணலாமே அப்படின்னு ஒரு வரி எழுதி எங்க நீ சிவன் கோயில அதெல்லாம் கைலாயநாதன் கோயிலடா அப்படின்னு எழுதிட்டார் என்ன அழகான சொல் பாத்தீங்களா என்ன போல இருக்கிற சுற்றறிவுக்கே அது மயங்குது அதுல அந்த அறிவில் கைலாயநாதனையே காணலாமே எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சிவன் கோயில் அதுல தான் நான் வழிபாடு செய்வேன் திறந்தோறும் வழிபாடு அங்கேயும் கைலாயநாதன் தான் இருக்கான் என்பது எண்ணம் எனக்கு வருகிறது அதுக்கு காரணம் நாவக்கரசவம் எத்தானத்தும் கைலாயநாதனையே காணலாமே அப்படின்னு அவர் முடிகிறார் நல்ல அபூர்வமான கருத்துக்கள் அதுல அந்த கைலாயத்துக்கு ஒரு திருப்பதிகம் வருகிறது இந்த உமையோடு இருந்தானேங்கிற திருப்பதிகம் இந்த தக்கேசி பண்ணுல தான் வருகிறது தக்கேசி பண்ணு என்பது இதுல வந்து வந்தாலும் வரலாற்று முறையில திருஞாசமுதந்தருடைய இரண்டாவது பதிகம் இருக்குவா அதனால முதலிய நான் சொல்லிட்டேன் அதுவும் தக்கேசி பண்ணுல வருது அடுத்தது குறிஞ்சி என்று ஒரு பண் காணப்படுகிறது ராகமும் குறிஞ்சி என்று ஒன்று வருகிறது இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது என்ற பெண் குறிஞ்சி ராகத்துல பாடப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஆக இல்லை தேவார ஆசிரியர்கள் இந்த குறிஞ்சி என்ற பண்ணை ஹரிக்காம்போதியில்தான் பாடப்பட வேண்டும் என்று வகுத்து விட்டார்கள் அதுதான் இப்போது நடைமுறையில் இருக்கு அது யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவதற்கு நம்ம சங்கத்து தலைவர் இந்த வருஷம் கூட ஒரு சர்ச்சை சர்ச்சையில பலவிதமான கருத்துக்கள் வந்து மோதும் ஆமா மோதும் போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுடைய ஆராய்ச்சி அறிவில் அப்படி இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு நடைமுறையிலே நாங்கள் இதை இதுலதான் பாடி அப்படியே தான் இருக்கணும் இதை மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதை நம்ம தலைவர் மிகவும் குறிப்பாக கவனிச்சு அதை குறிப்பிடுத்து கடைசி நாள் பேசும்போது அவர் சொன்னார் தருவார சுவாமிநாதன் விட்டுக் அப்படியே அந்த பழமையை காப்பாற்றி விட்டார் சொன்னார் அப்ப எவ்வளவு குறிப்பா அவர் கவனிச்சு அவரு தீர்ப்பு சொல்லணும் பாடப்பட வேண்டும் என்று இருக்கிறது அதுல வள்ள பெருமான் சொல்லுவார் நான் பாடிய பாட்டெல்லாம் நாயகன் தன் பாட்டை அப்படி இது எளிமையாக புரிகிறது இந்த கருத்து எங்க இருந்து வந்தது வள்ளற் பெருமானுக்கு திருஞான சமுதிர வந்ததுதான் திருஞான சமுதிரம் என்ன சொல்றாரு எனதுரை தனதுரையாக எனது சொல்லு அவனுடைய சொல்லு இது அப்படின்னு ஒரு திருப்பதியுமே சொல்றாரு திரு இளம்பயங்கோட்டூர்னு ஒரு ஊர் தூசு என்ற ஊர்கிட்ட அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து செய்யார் போற வழியிலேயோ என்னமோ இருக்கிறது அது அந்த கோயில் தேவகோட்டை மெய்யப்ப செட்டியாருடைய திருப்பணி அது அது ரொம்ப கிளமா போய்விட்டது மெய்யப்ப செட்டியார் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் பையன்கள் இருக்காங்க இப்போ நான் அவரை ஒரு தடவை பார்த்து அப்பா திருப்பி அப்பிச்சு திருப்ப திருப்பணி பண்ண கோயில் கொஞ்சம் கிளமா இருக்கீங்க நீங்க செய்யுங்க அத செய்யுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட தேவக்கோட்டையில பார்த்து சொன்னார் அவருக்கு இருந்த நோக்கம் வேற திருப்பனி திருப்பணி செட்டியார் பரம்பரை மெய்யப்ப செட்டியார் பரம்பரைக்கு திருப்பணி செட்டியார் பரம்பரைன்னு பேர் அவர்கள் தான் மதுரை கோயிலையும் கட்டினார்களோ அது என்ன தெரியாது ஆனா அந்த மெய்யப்ப செட்டியார் பரம்பரைக்கு திருப்பணி செட்டியார் பரம்பரைன்னு பேர் எனக்கு நல்லா பழக்கம் அவங்கிங் இருந்தவங்க யாரு மெய்ப்பு அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் காலையில ஒரு சீரட் பத்த வச்சாங்க தேவையே இல்ல இந்த டின்னு பூரா ஒழிய வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தாங்க அவங்களுக்கு நாம இந்த உற உயர்ந்த பரம்பரையில பிறந்து நாம சிவபூச பண்ணாம இருக்கிறோமே ஒரு நல்ல அறிவு வந்தது பழனியில ஈசான சிவாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார் இங்க எல்லா யாருக்கு தெரியுமோ தெரியல முத்துவுக்கு தெரியுமா தெரியாது யாருக்காவது தெரியுமா ஈசான சிவாச்சாரியார் சித்தாந்த பேர் மேடையில் வந்து உட்கார்ந்தாருன்னா தட்சிணாமூர்த்திய பார்த்த படத்துல நாம பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாரு தட்சிணாமூர்த்தி படத்துல பாக்கலாம் படத்துல பாக்குற உருவம் அவரை உருவத்தை பாக்கலாம் அவர்கிட்ட போனார் கையில் சிகரெட் இருந்தது பின்னால ஐயா நான் உபதேசம் கேட்டுக்கணும் நினைக்கிறேன் விடுவதற்கு இல்லை நான் உபதேசம் கேட்டுக்கிட்டு நினைக்கிறேன் என்ன செய்ய கேட்டார் மிகப்படுத்த சித்தாந்த சரவம் ஈசான சிவாச்சாரியில பூஜை பண்ணிக்க இந்த கை நாளை தூபத்தை காட்டிக்க வாயில வச்சு இத பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஆசாரத்துக்கு அடிப்படை க்ளோஸ் சரி இவரு சரி பரவாயில்லன்னு ஒரு நாள் பார்த்து அது போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க உபதேசம் பண்ணி வைக்கிறேன்னா ஸ்நானம் பண்ணாரு பாருங்க அந்த நிமிஷமே விட்டாரு அந்த சீரட்டை ஆமா அந்த ஸ்நானத்தோட அந்த சீரட்டு ஸ்நான பிராப்தி பொழுத்து அப்புறம் நிர்வாகம் பூரா பையங்கள்ட்ட படைச்சு விட்டு சிவபூச பண்றதே கதி அப்படின்னு இருந்து விட்டார்கள் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாவது மகாதேவா உயிர் போய்விட்டோம் அப்படிதானு ஆமா முத்து கலையாட்டிட்டு அப்ப என்ன அர்த்தம் இந்த சிவ உபதேசம் செய்தால் நமது பாபம் மாற்றம் போகிறது இல்லை நம்மள இருக்கிற போக்கீத்தனம் எல்லாம் கூட போய்விடும் அப்படின்னு அர்த்தம் வெய்யப்பெட்டியாரனுடைய வாழ்க்கையில நான் அதைத்தான் பார்த்தேன் அவர்கள் திருப்பணி செய்ததுதான் இந்த இளம்பையன் கோட்டூர்ல திருஞர் சம்பந்தர் சொல்றார் எனதுரை தனதுரையாக அப்படின்னு ஒரு திருப்பதியம் பதியம்பூரா வருது அப்படி பால நாம் வீட்டில் பசுபதித்தலாம் வீத்தனாம் பசுபதித பண்டுவன் கூட்டு வைத்து அடியவற்ற கால நாம் ஜீகாலாம் ஜன ம மலர் பண்ணு பண் செய்ய தேவரங்குபடைகள் காதகுண்டோ ஏலனா ரூ எனதுரை தனதுரை அதான் வள்ளர் பெருமான் பாடிய பாட்டெல்லாம் நாயகந்தன் பாட்டு என்று சொன்னார் எளிமைப்படுத்தி சொல்லிவிட்டார் நால்வர் வழியில் நடந்தவர் தானே வள்ளர் பெருமான் இல்லையா ஆமா அப்புறம் கோயில் சொன்னா சைவனுக்கு சிதம்பரம் தான் ஆமாம் புத்தகத்தை நீங்க தேவார புத்தகத்தை எடுத்தீங்கன்னா சிதம்பரம்னு இருக்காது கோயில்னு இருக்கும் என்ன அர்த்தம் கோயில் என்ற சிதம்பரம் தான் சைவனுக்கு சிதம்பரம் கோயில் ஆமா தமிழ்ச்சங்கத்துக்கு நான் மூணு வருஷத்துக்கு முடிச்சு எழுதுனேன் இப்படி தேவாரத்தை எல்லாம் சொல்லி காட்டி பாடி காட்டணும் நான் ஃப்ரீயா செய்து தாரன்னுதான் எழுதுனேன் நான் ஏன் இதை சொல்றேங்கிறதுக்கு சொல்றேன் அத ஒரு வருஷம் யோசனை பண்ணி அப்புறமா மூணு வருஷமா எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் வரைக்கும் எனக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொள்ள அவர்கள் அது அவர்களுடைய பெரிய மனது ஆமா அது நண்பர் ராமையாவும் அதற்கு காரணம் ஆமா இப்ப சிதம்பரத்துல பன்னிரண்டு மாதத்திற்கு திருவாதிரை நட்சத்திரத்து தோறும் நான் இசையோடு பாடி காட்டுகிறேன் செலவுல தமிழ் சங்கத்தையும் அப்படிதான் எழுதினேன் ஆனா தமிழ் சங்கத்தார் அப்படி விடலை என்ன இல்ல இல்ல செலவெல்லாம் நாம ஏற்றுக்கொள்ளுவோம் போதுவாறு என்ன நாம ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு செய்து விட்டார்கள் இப்ப ஒவ்வொரு திருவாதரைக்கும் மாலையில ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரையிலும் பக்கவாத்தியத்தோடு பாடுவேன் அது நடராஜ பெருமானுக்கும் நல்ல அடியார்களுக்கும் சேரட்டும் அப்படின்னு ஒரு வருஷமா ஏற்பாடு பண்றதுக்கு முயற்சி பண்ண ஒரு வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஊர்ல நடராஜா ஜுவல்லர்னு ஒரு பெரிய மனிதர் அவர் கைலாயத்துக்கு போயிட்டு வந்தவர் வயசு கொஞ்சம் தான் கைலாயத்துக்கு போயிட்டு வந்தவர் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லி இருந்தேன் சேம்பரத்துல நாட்டியாஞ்சலின்னு ஒண்ணு நடக்குது பாருங்கோ அதுக்கு அவர்தான் தலைவர் ஏட்டியாஞ்சலிக்கு தலைவராக இருக்கிற நீங்கள் இந்த திருமுறை அஞ்சலிக்கு தலைவராக இருக்க கூடாதா இது நடத்தக்கூடாதான்னு கேட்டேன் ஆகட்டும் ஆகட்டும் சொல்லிட்டு இப்ப இந்த மாசத்துல இருந்து நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி சாகரட்ச ஆறு மணிக்கு திருவாரூர் நட்சத்திரம் வருது பக்கவாத்தியத்தோடு பாடுவேன் என்னுடைய செலவுல நான் பக்கவாத்தியம் அழைத்துக் கொண்டு வருவேன் பாடுவேன் அங்கே ஒலியும் ஒலியும் போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் யாருக்காவது சந்தர்சம் இருந்து அப்படி வந்தீங்கன்னா அங்கேயும் கேட்கலாம் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவனுக்கு இதை செலுத்தி என்பது ஒரு பக்கம் இந்த அடியார்கள் இந்த தேவாரத்தை சரியாக தாம சொல்லி விடுவோம் என்ற நோக்கமும் அதுல உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஊர்ல சுவாமி ஒரு அற்புதமான திருப்பதி என்னத்த சொல்றது அந்த ராகமும் அந்த பாட்டும் பின்னி பிசைஞ்சுகிட்டு கிடக்கு அதை பிரிக்கவே முடியல கத்தாங்கு ஏரியோ கலியை வாரவே இந்த தாளம் இந்த தாளம் சங்கீத கச்சேரியில் மிகவும் குறைவு இதுல வண்டி வண்டி ஆகிறது உங்கள்டு தாள மிகவும் பத்து கச்சேரி நடந்தா ஏதேன்னு ஒரு கச்சேரியில ஒரு பாட்டு தான் வரும் தேவாரத்தில் வண்டி வண்டியா வருது சுவாமி என்ன சொல்றார் சித்தம்பலத்தில் நடனமாடுகிற நடராஜ பெருவானை பற்றிவிட்டால் ஒன்றை பாவம் பற்றாது எதுகோல்லாம் எப்படி வருது பாத்தீங்களா ஒரு நண்பர் என்ன பண்ண ஒரு நூறு பாட்டு எழுதி அதை பிரிண்ட் பண்ணி என் கையில கொண்டாந்து கொடுத்தாரு புத்தக வடிவிலே வந்துட்டது பல பேர் சாத்து கவிலாம் கொடுத்திருக்கிறாங்க எதுகையும் இல்ல மோனையும் இல்லை படிச்சு பார்த்தேன் அப்புறம் அவர் வந்தார் ஒரு நாள் ஒரு தேவார புத்தகத்தை அவர் கையில கொடுத்து இத போய் இந்த தேவாரத்தை நல்லா படிச்சு பாருங்க அப்புறம் நீங்க எழுதின பாட்டை படிச்சு பாருங்க இந்த எதுகை மோனையும் இந்த மாதிரி எல்லாம் சரியா வருதான்னு பாருங்கன்னு சொல்லிவிட்டேன் என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க ஆமா எதுகை மோனி சரியா போய் பருத்து பாருங்க அந்த மாதிரி தமிழையும் அப்படி இருக்கிறது இசையில் கருத்தும் அப்படி இருக்கு சிட்ல சித்தம்பரத்தில் இருக்கிற சிவனை நீ நகராஜ பெருமான பற்றிவிடு பாபம் ஒன்னை பற்றாது அப்படின்னு எழுதி வைக்கிறார் என்ன அழகான பாட்டு பாருங்கள் பரப்பை படுத்து மையல் தீவாரே மையல் என்பது மயக்கம் அது எந்த மயக்கமா இருந்தாலும் சரி மாதர் மயக்கமா இருந்தாலும் செல்வ செல்வ மயக்கமா இருந்தாலும் சரி புகழ் மயக்கமா எந்த மயக்கமும் உன்னை சாராது அவரை சார்ந்து விடு இப்படி ஒரு நீதியை சொல்லிட்டே போறாரு சித்தம்பலம்தானே கொடிமாடும் நெத்திரே தீண்டோ சித்தம்பலமே இறைவன் கடலே துணி இன்பம் இன்பமே இன்பம் நான் எதனா நினைக்கிறேன் அல்வா சாப்பிடறத நினைக்கிறியா இல்ல காபி சாப்பிடறத நினைக்கிறா இல்ல பெண்கள் இன்பத்தை நினைக்கிறா நல்லா நினைக்கிற எதிரா இன்பம் சித்தம்பல்கிற இறைவனை திருவடியா ஏற்றுவதா இன்பம் தெரியுமா அப்படி சுற்றுற நமக்கு ஞானாசிரியன் செல்வம் நீ எதைதான் நினைக்கிற கல்வியை நினைக்கிறியா இந்த சுட்ட ரிசர்வ் பேங்க கடைதாசியை நினைக்கிறியா எதை நினைக்கிற நீ சித்தம்பரம் இருக்கிற கடவுள் கடவுளை வாழ்த்துறவாரு அதுதான்டா செல்வம் ஆமா செல்வன் சென்று செல்வன் கடலே தான் அவன் ஏறி நிறைந்த செல்வனடா தெரியுமா அவனுடைய திருமணியை வாழ்த்துதல் தான் செல்வம் இப்படி இந்த பதிகம் வலியை குறைமல்குத்தம்பரமே நிக்கல் ஏற்றுவார் சீரா நோயெல்லாம் சீரா நோய் எது பிறவி நோய்தான் எந்த நோயை தீர்த்துக் கொள்ள முடியும் ஆமா இப்படி அந்த பதியம்பூரா சொல்லி போறாரு அபூர்வமான திருப்பதியம் நாள்தோறும் சொல்லுகிற திருப்பதிய இது ஒண்ணும் தவறாமல் சொல்லுவேன் ஆமா நான் ஓதுவார் ஓதுவார் ஓதுவாராகவே இருக்கிறேனா இருக்கணும் என்னுடைய நோக்கம் இல்லையா ஆமா அந்த மாதிரி தோறும் சொல்லுகிற திருப்பதிகத்தில் இதுவும் ஒன்று இந்த அற்புதமான திருப்பதிகமும் இந்த முதல் திருமுறையில் தான் இந்த முதல் திருமுறையில இருக்கிறதே இன்னும் நான் குறிப்பிடுத்து வச்சிருக்கிறதே இன்னும் ஒரு மாசத்துக்கு வரும்போது இருக்க பன்னெண்டு திருமுறையும் எப்படி நான் சொல்ல போறேன் சொன்ன வரலயும் இல்லையா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதை இப்ப யாரும் பாக்கிறது கிடையாது எடுத்து நேரடியா பாக்குறாங்க சத்தம் வந்தா கீழே போடுற இல்லையா ஆமா இருந்தாலும் இந்த சொல்லு இருக்கிறது அதனால சைவ மக்கள் தமிழ் மக்கள் அறிவுடையவர்கள் ஆமா தமிழ்நாட்டை சொல்றாங்க அமைதியான நாடு அப்படின்னு தானே சொல்றாங்க பாக்கில எல்லாம் விளையாட்டா அடி குத்து வத வெட்டு அப்படின்லாம் இல்லையா இங்க நாம பகைவனும் நாம ஒன்றா தானே இருக்கிறோம் பாரு அமதாபாத்தான் கலங்கிட்டு நாளைக்குறோம் தவறாக வேண்டி விடாதீர்கள் இன்னைக்கு காலையில டீ குடி பவுன் அப்படி போய்கிட்டே இருந்தா அவர்கள் கடை நிறைய இருக்கு நான் என்ன பண்றேன் அதுபோல் அப்புறமா பாத்துக்கோ ஆக அந்த நிறைய இருக்கிறது இயன்ற வரலையும் ஆண்டவன் எவ்வளவு கட்டளை செய்கிறானோ அந்த அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லுவோம் இதற்கு மேலெல்லாம் நீங்க அதை வாங்கி படித்தல் தான் படிக்கும்போது பூரா கேசட்ல வந்து விட்டது அதை போட் அதை வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா பதம் பதமா பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு அது உங்களுக்கு உறுதுணையை செய்யும் என்று நான் நம்புகிறேன் இதற்கெல்லாம் காரணம் நமச்சிவாய மந்திரம் தான் நமச்சிவாய மந்திரம்தான் நமச்சிவாய பொருள்தான் நம்மளை எல்லாம் இப்படி ஆக்கியிருக்கிறது என்று சொல்லி நமச்சிவாய மந்திரம் சொல்லி நமக்கு இந்த கருத்தை எல்லாம் சொல்லுவதற்கு வாய்ப்பாக இருக்கிற தமிழ்ச்சி சங்கத்தையும் நாம் வாழ்த்தி நாமளும் வாழ்ந்து அவர்களும் வாழ்ந்து ஆண்டவனையும் வாழ்த்தி விட்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் அடுத்த மாதம் நாம் சந்திப்போம் லேட்டானாலும் பரவாயில்லை கருத்துக்களை சொல்லுவதுதான் நான் சொல்றான் பாருங்க வேகம் வேகமல்ல காப்பாத்து பஸ்ல எழு பாரு வேகமா போது பெருசு இல்ல உயிர்கள் எல்லாம் கொண்டு காப்பாற்றி விடுறதுதான் பெருசுன்னு சொன்ன மாதிரி எல்லா திருமுறையும் நாம சொல்லுவதை விட ஒன்றை சொன்னாலும் ஒழுங்காக சொல்லி முடிப்போம் என்று எண்ணி மன கொண்டு நாம் எல்லோருமாக சேர்ந்து பஞ்சாட்சம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை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 மவாயி நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ நம பார்வீவ